செல்லம் அவர்களின் காலத்தில் அதுபோன்ற உணவை நாங்கள் மிக குறைவாகவே கிடைக்க அவ்வாறு நாங்கள் அதை பெற்றிருந்தாலும் எங்களின் முன் முழங்கைகளும் எங்களின் பாதங்களுமே தவிர விரல்களை துடைப்பதற்கு எங்களுக்கு வேறு துண்டுகள் இருக்கவில்லை நாங்கள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு துடைத்துவிட்டு பின்னர் துழுவோம் அவ்வுணவை சாப்பிட்டதற்காக குழு செய்ய மாட்டோம் என்று பதில் கூறினார்கள் புகாரி ஐந்து